सथी सथी नमो சச்சிதானிணே நமோ வேதாந்தியுணே कृष्ण கிருஷ்ணாயலோம் வேதாஜா வந்தே முனி சகசிரமூர் पुरुषोत्तमस्य நோ சவன்து ஜன்மராமா சாணம் பேஷம் பிஷக்கு சன்னியாந்த யணம் திருசா சாமம் பேஷம் பிஷக் சன்னியமாக பராயணம் தவிர சமா த் சாமை த் தேவவிரதன் என்று சொல்லக்கூடிய விசேஷமாக குறிப்பிடப்படுகின்ற மூன்று சாமங்களால் சாமவேதம் ஓதுகிறவர்களா ஸ்தோத்ரிக்கப்படுகிறவர் என்பதால் திருசாமா தேவிரதமா மித்தபத்தாயி மித்திரபா க்ஷிரபா சுவ் பதா னாத்தியமாதிக்கீணிசாமான ஸ்திசா யிருசாமா திராபத்தியதிமேஸ்வரஸ் ஸ்தவநாதி ஸ்தவநாத் அபிப்பிரேத்திய ஆஹ தேவவிரதீன் நிறைய கோட் பண்ணுற ஆஹா தேவவிரதாதி அது வந்து அதிப்பா மித்ரா பா க்ஷத்ரா ஸ்வ்பா அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி வாக்கியங்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்படுறவர்னு அர்த்தம் aha சாமான மூன்று வகையான சாமங்களால் போற்றி பாடப்படுபவர் அதுதான் அர்த்தம் அப்புறம் சாமகா சாம காயதிதி சாம காயத்தீ தி சாமக சாமகா சாமத்தை கானம் பண்ணுறார் அதனால் சாமத்தினாலம் பண்ணப்படறவர் சாமயத்தை ஓதுகிறவர் சாம வேதி சாமசாந்த துரியோதன பிரதி எல்லோ சது தாம இச்சே பத்தர்களுக்கு பாடற சாமாய் சாமவேதூப்ப சரி ஆஹா திருசாமான்னா மூன்று சாமவேதங்களால் சாமவேதத்தின் மூன்று பகுதிகளால் பாடப்படுகிறவர் அது மாத்திரமல்ல சாமத்தை ஓதுகிறவராக சாமகஹான் இருக்கார் சாமவேதம் ஓதுகிறவனே பிராமணன் விஷ்ணுவாக கருதல் வேதாநாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார் வேதானாம் சாமவேதோஸ்மி இதி பகவத் வச்சனாத் சாமவேதா சாம த்ரிசாமா சாமக சாம அதாவது சாமவேதம் ஓதுக மூன்று சாமங்களாகவும் இருக்கிறார் மூன்று சாம சாமங்களை ஓதுகின்றவராகவும் இருக்கிறார் சாமவேதமாகவே இருக்கிறார் சமத்வாத் சாம ருக்வேத மந்திரங்கள்லாம் பகவானை புகழ்ந்து பேசுறது அதை ஸ்வரத்தை கூட்டினா அதுக்கு பேர் சாமம்னு பேர் ஆஹ பகவத்வச்சனாத்து சாமவேத இப்போ மூணு திருசாமா திருசாம்னே நம சாம சாமான நம திருசாம்னே நம திருசாம்னே நம சாமாய நம சாம்னே நம அவ்வளோ தான் சர்வதுக்க உபசம லட்சணம் பரமானந்த ரூபம் நிர்வாணம் நிர்வாணம்னா துக்கரகிதம் சர்வதுக்க உபசம லட்சணம் பரமானந்த ரூபம் நிர்வாணம் அதாவது நிர்வாணம்னு சொன்னால் இந்த அகங்காரத்தை விட்டுவிடுறது அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தான் சுகதுக்கம் அகங்காரம் இல்லைன்னு சுன்னா ஆனந்தந்தான் தன்னுயிர் தான் அறப்பெற்றானே என்னுடைய ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் யான் எனது எனும் ஷருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் பகவானே நிர்வாண ரூபமாக இருக்க நிர்வாண ரூபம்னா என்ன துக்கரகித ஆனந்த ரூபம் அதே மாதிரி தான் இங்கேயும் துக்கரகித ஆனந்த ரூபமாக இருக்கிறவர் நிர்வாணாய நமகா துன்பம் கலவாத இன்ப வடிவினர் அப்படின்னு அர்த்தம் துன்பம் கலக்கறத்துக்கான உபாதிகளே கிடையாது உபாதி சர்வ உபாதி ரஹிதா உபாதி இருந்தாதான் துக்கரகித சுகம் துக்க சகித சுகம் உபாதி இல்லைன்னா துக்கரகித சுகம் ஆக உபாதி ரஹிதங்கிற அர்த்தத்தில் நிர்வாணம்னு சொல்லியிருக்கு அப்புறம் பேஷம் நிர்வாணம் பேஷம் பிழக்கு சம்சார ரோகசிய ஔஷதம் பேஷஜம் பேஷஜம்னால் மருந்து எதுக்கு மருந்துன்னா இந்த பிறவி பிணிக்கு மருந்து இந்த சம்சாரம் திரும்ப திரும்ப அட்டாச்மெண்ட்டு துக்கம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது புலம்பீண்டே இருக்கிறது எதையாவது ஒரு துக்கத்தை இழுத்து போட்டு போலம்பருது அதெல்லாம் கிடையாது ஆக இதுக்கெல்லாம் மருந்தாக இருக்கார் ஆக நல்ல மருந்தின் மருந்து சுகம் வை நல்கும் வைத்தியநாத மருந்துன்னு பாடினார் வள்ளலார் ஆக ஔஷதம் ஔஷதம் பேஷஜம் பிஷகு முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆ சம்சாரஸ்ய ஔஷதம் பேஷம் இந்த சம்சாரத்துக்கு மருந்து என்னன்னா பகவான் தான் ஆகவே பிஷஜே நமஷே நேஷஜாய நமான் இருக்கு அடுத்தது பிஷஜஜ் அடுத்தது சம்சாரரோக நிர்மோட்சிணீம் பராம் வித்யா உபதிதேஷ கீதாசு பிஷக் பிஷத்தமோமிஜம் பிஷக் பிஷக்கு நூன்னை நிறம் அதுவோச்சிவகமோஷரிஷுன்னை பிஷக் பிஷோஜ பிஷஜம் பிஷஜோ பிஷஜஜ சப்தமஞ்சலியில் படிக்கிறோம் சம்சாரரோக நிர்மோஷ காரிணீம் சம்சாரரோகத்தை நன்றாக நீக்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய பராம் வித்யா உபதிதேஷ பராவித்ய உபதேசம் பண்ணார் குரு ரூபமாக இருந்த அர்த்தம் இந்த இடத்துல குரு பிஷக்குன்னு சொன்னால் வேதாந்தசாஸ்திரோபதேச குருன்னு அர்த்தம் கீதாசு பகவத்கீதை முதலானவைகளில் உபதேசம் பண்ணியிருக்கார் பிஷக்கு பிஷக்கு பிஷக்தமம் துவா பிஷஜஜாம் ஸ்ருணோமி அப்படின்னு வேதத்தில் இருக்குங்கிறார் பிஷக்தமம் துவா பிஷஜஜாம் ஸ்ருணோமி அது எந்த ஸ்ருதியில் இருக்குதுன்னு காட்டலை பிஷக்தம் துவாம் பிஷஜா அப்படின்னு வேத மந்திரத்தை கோட் பண்ணுறார் அது எங்கே இருக்கு தெரியல அதாவது பிஷக்தமம் துவா அதாவது வைத்தியர்களெல்லாம் தலை சிறந்தவர்களா உங்கள் பிஷஜாம் ஸ்ருணோமி பிஷஜாம் பிஷக்தமம் வைத்தியர்களுடெல்லாம் சிறந்த வைத்தியர் பகவான் தான் ஞானோபதேசம் பண்ணி சம்சார ரோகத்தையே நீக்கிறார் ஆக இந்த சரீரங்கிற ரோகம் இருக்கட்டும் சரீர ரோகத்தை நீக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் ஆ சம்சார ரோகத்தையே பகவான் நீக்குகிறார் அப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கோட் பண்ணுறார் அப்புறம் சந்நியாசகிருத் மோக்ஷார்த்தம் சதுர்த்தாசிரமம் சதுர்த்தமாசிரமம் கிருத்தவான்தி சந்நியாசகிருத் சந்யாசினா பிரதான்யேன ஞானசாதனம் சமமாச்சே இது ஷம சந்நியாசக்கருத்து ஷமஹாக்கு போயிடுத்துது சந்யாசருத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சந்யாசம்னு ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கொடுத்தார் பகவான் மோக்ஷார்த்தம் சந்நியாசத்தில் வந்து மோட்சந்தான் புருஷார்த்தம் அங்கே அர்த்தமோ தர்மமோ காமமோ லட்சியம் கிடையாது இங்கே மோக்ஷம் அடையிறது தான் வண மரண நிதித்தியாசனம் சமாதி அபியாசம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறது தான் சன்னியாசிகளுக்குள்ள தர்மம் ஆக மோக்ஷார்த்தம் மோக்ஷத்துக்காக என்றே ஒரு ஆசிரமத்தை நாலாவது ஆசிரமத்தை கிருத்தவான் சம்பிரதாயத்தில் உண்டு பண்ணி கொடுத்தார் ஆகையினால் அவருக்கு சந்யாச கிருத்து என்ன அர்த்தம் சந்நியாச ஆசிரம தர்ம உபதேச சன்னியசாரத்தை உபதேசம் பண்ணி கொடுத்துருக்க அடுத்தது சனியசிப்பாசனோர்மோ வனவசி इति इति चुणादि தானமேவாச்சாரிணா कृते ஸ்மிருத்த தேசூராச்சாச்சி इति சர்வபூதானாம் ஷமயிதா இதுவா ஷமஹா ஷமஹாக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியமானது தாட் கண்ட்ரோல் எண்ணங்கள்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஷமஹா ஷமஹான்னா மனோநிகிரகா மனசில் எண்ணங்கள்லாம் தரமான எண்ணங்கள் அளவான எண்ணங்கள் மோக்ஷத்தை குறித்த எண்ணங்கள் குவாலிட்டி ஆஃப் தாட் குவான்டிட்டி ஆஃப் தாட் டைரக்ஷன் ஆஃப் தாட்னு சொல்லும் ஆகையினால் அதில் தரம் இருக்கணும் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் அது அளவாக இருக்கணும் அது மோட்சத்தை விஷயத்தையே நினச்சிதான் எப்போ மனசில் ஒரு ஷமகா ஷமஹான்னா எண்ணங்கள்லாம் அடங்கி இருக்கிறது அலவாயாத மனம்னு அர்த்தம் ஷமஹா அதுக்கு சொல்கிறார் சன்னியாசிகளுக்கு மன அடக்கம் தான் தர்மம் வனவாசிகளுக்கு அதாவது நியமங்கள்லாம் இது ஷௌச்சம் சந்தோஷம் தபஸ்வாத்தியாயம் அதெல்லாம் சொல்கிற மாதிரி அவர்களுக்கெல்லாம் நியமங்கள் இது ரொம்ப முக்கியமானது சன்னியாசிக்கு மனக்கட்டுப்பாடு எண்ணம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தானமேவ கிரகஸ்தர்களுக்கு தானந்தா பிரம்மச்சாரி நாம் சுஷ்ரூஷா பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் கேட்க விருப்பம் இருக்கணும் சாஸ்திரத்தை படிக்கிறதில் ஒரு ஆசை இருக்கணும் இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குங்கிறத கொடுக்கல பரவாயில்ல இது ஸ்மிருத்தே அப்புறம் இதெல்லாம் வந்து வியாக்கரண விஷயம் அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா சர்வபூதானாம் சமயிதா இத்திவா ஷமஹ எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரார் ஊரடங்கு சட்டத்தை போட்டு எல்லாம் பேசாமல் வீட்டுக்குள்ளே இருங்கோ அங்க இங்கேயும் அலையா அப்படின்னு சர்வபூதானாம் சமயிதா எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்கு கொன்றவர் ஆகையினால சமயிதா அப்படின்னு ஷமஹா அடுத்தது சன்னியசக்சம் அஷாந்தோஷன்னு இருக்கு இல்லையா சாந்தனமாகக்கு அர்த்தம் விஷயசுக அசங்கத்தையா சாந்தலம் நஷ்கிரி சாந்தம் சாந்தால் அமைதியாக இருக்கிறது காரணம் என்னன்னா சென்ஸ் சென்ஸ் பிரெஷரில் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஆஹா அசங்கன்னே விஷய சுகேஷு விஷய சுகங்களில் எத்தனையோ பேர் அனுபவிக்கிறான் ஆனால் எனக்கு வேண்டாம்ப்பா ஊரே அனுபவித்தாலும் எனக்கு வேண்டாம் ஆஹா விஷய சுகங்களில் ஈடுபாடு கிடையாது அதனால் சாந்தா விஷய சுகத்தில் இச்சை இருந்ததுன்னா அசாந்தகான்னு புரியறது எனக்கு என்ன இப்படியே தனியாக கட்டி போட்ட மாதிரி இருக்குது உன்னத்தையுமே அனுபவிக்க முடியல எங்கேயும் போக முடியல ஆக என்னால் அசாந்தமாக இருக்குது அப்படின்னு ஆனால் இவனுக்கு விஷய சுகத்தில் சங்கம் இல்லை அவர்ஜனீய விஷயங்களை மாற்றம் அனுபவிக்கிறான் நேற்றைக்கு சொன்னேன் இல்லையா அவர்ஜனீய விஷயேஷூ தவிர்க்க முடியாத விஷயங்களில் விஷ் சஞ்சரன்ங்கிறார் பகவான் ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் அந்த இடத்துல சங்கராச்சாரிய சுவரர் அவர்ஜனீய விஷயேஷு சஞ்சரன் தவிர்க்க அனவாய்டபுள் விஷயத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிற எதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிடணும் அப்போ நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் மைண்டு அங்கெங்கேயும் போய் சென்ஸ் வழியாக போய் என சாப்பிட்டு பார்த்துட்டு கேட்டுண்டு அரட்டை அடிச்சுண்டுலாம் இருக்கக்கூடாது குயட்டாக அமைதியாக இருக்கணும் ஆஹ் சாந்தா அதுக்கு பிரமாணம் காட்டுற ஸ்வேத்தூன அதனால் பகவன் ஷாந்தய நம ஆஷா நமஷே நம சனியமாக சமா நம சாந்த அட் தளையேதீத்தனா அப்புறம் நிஷ்டாவுக்கு அர்த்தம் என்னென்னா பூதானி சர்வாணி பூதானி எல்லா பஞ்சபூதங்கள் எல்லாமே எல்லாம் அங்கே போய் நிலச்சி நிற்கிறது எல்லாம் இதுதான் வந்து லய காரணம்னு அர்த்தம் நிஷ்டான்னா நிதராம் திஷ்டதி இத்தி நிஷ்டா நிலச்சி நிற்கிறது பிரளய காலத்தில் எல்லா பிரபஞ்சமெல்லாம் அவர்கிட்ட போய் ஒடுங்கிடுறது ஆகையினால அவருக்கு பேர் நிஷ்டாய நமாயை நம ஏன்னா நிஷ்டா சப்தம் ஸ்திரீலிங்கம் அது புல்லிங்கமாக இருந்தாலும் அர்ச்சனையில் நிஷ்டாய நமஹான்னு சொல்ல மாட்டோம் நிஷ்டாயை நமைய வச்சோம் புல்லிங்கமாக மாற்ற முடியாது ஆகினால் நிஷ்டாயை நம अड़द निष्ठा शातिपरायण शाति समा सा ब्रह्म शाति के यला विधानमत अह सम अविद्यावृत्ति शाति यहाँ अज्ञान पोइित्त ஆத்மா கர்த்தாவா கர்த்தாவா போக்தாவா இது மாதிரி எத்தனையோ விதமான அஜானங்கள் அஜானம் அத்தனையும் போயிடுத்து சாந்தியாக இருக்குது அதனால் என்ன சாந்திங்கிறது என்ன அர்த்தம் சொல்கிறார் சா பிரம்மைவ பிரம்மந்தான் நித்திய சாந்தி ஸ்வரூபமாக இருக்குது மற்றதெல்லாம் சாந்தி வரும் சாந்தி போகும் இது வந்து அப்சல்யூட் சாந்தி மற்றதெல்லாம் ரிலேட்டிவ் சாந்தி தற்காலிகமாக மனசில் சாந்தி வரும் அப்புறம் ஃப்ளக்சுவேட் ஆகும் அசாந்தி வரும் மாறி மாறி இருக்கும் ஆக பிரம்மன் நித்திய சாந்தி ஸ்வரூபம் அதுவே ஆத்மாவனுடைய யதார்த்த ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கணும் இப்போ அகம் சாந்தோஸ்மி அப்புறம் பராயணத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பரம் உத்கிருஷ்டம் அயனம் ஸ்தானம் புனராவத்தி சங்காரஹிதம் இ பராயணம் புல்லிங்க பக்ஷே பஹு ரீஹி பரம் பரம்னால் மே பராயணத்துக்கு அர்த்தம் சொல்லாது பரம் பரம்னால் என்ன அர்த்தம் உத்கிருஷ்டம் உயர்ந்த மேலான அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அல்டிமேட் கிடையாது அதுதான் அல்டிமேட் ஃபைனல் அயனம் அயனம்னா என்ன ஸ்தானம் இருப்பிடம்னு அர்த்தம் மேலான இருப்பிடம்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்லை புனராவர்த்தி ஷங்கார் மறுபடியும் திரும்பி வரமாட்டோம் எத்கத்வான் அனிவர்த்தன் தே தத்தாம பரமம் மமா அதில் எந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சுன்னுட்டோமோ மறுபடி நான் பூர்ணமானவன்னு புரிஞ்சின்ற பிறகு இந்த அபூர்ணத்துக்கு வருவேனா என்ன திரும்ப வருவேனா என்ன அகம் பூர்ணோஸ்மிங்கிற சத்தியத்தை நான் புரிஞ்சின்ற பிறகு இந்த அபூர்ணமான பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு ஐடென்டிஃபை பண்ணிப்பேனா என்ன பண்ணவேமா அல்பத்தோட சேர்த்துப்பேனோ நான் மகத்துன்னு தெரிஞ்சின்ற பிறகு அல்பத்தோடு என்னை எப்படி சேர்த்துப்பேன் நான் ஆகையினால் பாராயணம் புள்ளிங்க பக்ஷே பராயணா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பகுவ்ரீகி போட்டுக்கணுங்கிற ஆ புல்லிங்க பக்ஷே பஹுவிரீஹி சமாசம் பண்ணியணும் அதெல்லாம் பாடம் நடத்தலை அப்புறம் பார்த்துக்கிறோம் சரிங்கிதசா குமுத குவலேஷய கோகிதோ கோபதிர் விரபாட்சோஷப்ய சுபாங்கிதா குமுதலேஷயோபதி விரபாட்சோஷப்பிரியராம் தனம் தாரயன் சுபாங்க அழகானசரீரத்தை தரிச்சின்றிருக்கார் அதனால்தான் கூடலழகர் கள்ளழகர் கூடலழகர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது பாண்டிய நாட்டில் சுந்தரராஜா ஆக சுந்தராம் தனும் தனு உடம்பு தாரையன் பக்தர்களுக்காக இந்த அர்ச்சாமூர்த்தி தெய்வீகமான சரீரத்தை தாங்கின்றிருக்கார் ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்துலாம் ரொம்ப அழகான ஷரீரத்தை தாங்கின்றவர் இருக்கார் என்ன ஸ்மிதமித சுந்தர முகாரவிந்த பாட்டெலாம் பாடுறோம் இல்லையா ஸ்மிதமித சுந்தர முகாரவிந்த பாட்டெல்லாம் பாடுறோம் ஆக சுப அங்கா தெய்வீகமான உறுப்புகளை ச மனசை கொள்ள கொள்கிற ரூபத்தோடு இருக்கார் ஆகையினால சிம்பிளாக சொல்லிவிட்டார் அப்புறம் சாந்திதஹா ராகத்வேஷாதி நெர்மோக்ஷலக்ஷம் சாந்திம் ததாத்தி இது சாந்திதா சாந்தியை கொடுக்குற சாந்திம் ததாத்தி இது சாந்திதா பகவானே எங்கிட்ட இருக்கிற ராகத்வேஷமெல்லாம் போகட்டும் ராகத்வேஷம் இருக்கிறதுனால தான் மனசில் அசாந்தி இருக்குது விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனால தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கிறதுனால தான் மனசில் ஒரு ஃப்ள அசாந்தி என்னது ஃப்ளக்ஷுவேஷன் விக்ஷேபமெல்லாம் இருக்குது ஆனா பகவான் என்ன பண்ணுறார் ராகத்வேஷாதி நிர்மோக்ஷ லக்ஷணாம் சாந்திம் ததாதி சத்தியத்தை புரிஞ்சின்ற பிறகு தன்னுணர்வே இல்லாமல் போயிடுதுன்னா ராகமாவது துவேஷமாவது ஆ பிரம்ம நிஷ்டனில் இருக்கிறவனுக்கு ராகத்வேஷம் கிடையாது அதனால் மனசில் விக்ஷேபம் இல்லை எப்பவும் சாந்தியோடு இருக்கான் அது யார் கொடுத்தா பகவான்கிட்ட அனந்த கோட்டை ஜென்மாவில் பிரார்த்தனை பண்ணியிருக்கான் எனக்கு சாந்தியை கொடு மோக்ஷத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினதுனால அவர் சாந்திதாய நமஹா சாந்திதாய நமஹா நிஷ்டாஜை நமஹா சாந்தியை நமக பாராயணாய நமஹா சுா நமதி அடுத்தது சா சாக்கம் சர்ாத்தின சே சிர சா சசர்ஜே சசர்ஜை சிரஷ்டா இருக்கு சசர்ஜே அந்த இதனால் சந்தியினால் சசர்ஜ இஷ்டா சர்காதவ் சர்காதவுனா படை படைப்பின் தொடக்கத்தில் சர்வபூதானி எல்லா விதமான பூதங்களையும் சரீரங்களையும் சசர்ஜ இத்திங்கிறது இல்லை சசர்ஜேதி சிரஷ்டான்னு இல்லை அவரோட இதில் சசர்ஜ இ சிரஷ்டி போடணும் சசர்ஜயித்து சிரஷ்ட இதில் சேர்த்துக்கணும் தாஷ் அதில் சசர்ஜே சிரஷ்டான்னு வந்தால் சரிவர சசர்ஜயத்த சிரா இல்லாத்தையும் சசர்ஜ சசர்ஜ நிங் கர்த்தவன் சஷஷிம் கிருத்தவன் இல்லை சஷஷிம் கிருத்த சிருஷ்டிம் அகோத் ஆஹினால் அவர் சஷ்ட படைத்தவர்னு அர்த்தம் அடுத்தது கௌ பூம்யாம் மோத தேயிதி இந்த பூமியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம் கௌபூம்யாம் அதாவது கூசப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம் இருக்குது இதுலையே இருக்குது கட்டோபனிஷத்துலேயே இருக்குது கட்டோர பருஷத்துலேயே கு சப்தத்துக்கு பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு கான்டெக்டில் வருது இருக்கட்டும் கு அப்படிங்கிற எழுத்துக்கு பூமின்னு அர்த்தம் அந்த குங்கிறதுனுடைய சப்தமி பக்தன் போட்டிரு என்ன போட்டிருக்கு கு அர்த்தாத் பிருத்திவீக்காக போட்டிருக்கான் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் கூங்குற சப்தம் வந்து கூ ஒரு கஷ்டபரிஷத்தில் ஒரு மந்திரத்தில் வருது கதஸ்திரஜானு பிரஜானன்னு இந்த பூமியிலேங்கிற அர்த்தத்தில் இருக்குது இருக்கட்டும் பரவாயில்ல ஆக கூ அது அதில் போனால் அவர் போனால் நிறைய சொல்லுவார் ஆனால் கௌ பூமியாம் ஷஷ்டிய பக்தியில் போட்டார் பூமியாம் மோதத்தே பூமியில் சந்தோஷமாக இருக்கார் சாதாரணமாக குமுதகாங்கிறது ஒரு புஷ்பம் இந்த இடத்துல குமுதகான்னா என்ன அர்த்தம் பூமியில் சந்தோஷமாக இருக்கிறவர் அப்படிங்கிறார் பூமியில் எல்லா கோயில்லையும் பூஜைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆனந்தமாக இருக்கார் இந்த மண்ணில் மகிழ்ச்சியுடன் இருப்பவர் யாரோ அவர் பகவானுடைய ஸ்வரூபம் ஆகவே குமுதா குமுத குந்தர கோ க்ி வலிசாத் கவலம் ஜலம் தேத்தலேஷய அஹுங்குங்கு சாந்தித சிரஷ்டா குமுத குவலேஷய குவலேஷயா குவலங்கிறதுக்கு ஜலம் ஜலத்தில் படுத்துன்ருக்கார் ஏற்கனவே பார்த்தோம் கோஹோ அப்படின்னா க்ஷிதேஹேங்கிறார் க்ஷித்திகினா பூமி ஏற்கனவே சொன்னதுதான் கோஹோ க்ஷிதேகே வலனாத் வலனாத்னா சுத்தின்னு சம்சரணாத் குவலம் ஜலம் இந்த பூமியை சுற்றி ஜலம் இருக்குது தஸ்மின் ஷேத்தே அந்த ஜலத்தில் படுத்துட்டுருக்கார் ஆகையினால் குவலேஷய அப்படின்னு பேர் ஆக இந்த பூமியில் இருக்கிற ஜலத்தில் படுத்துகிட்டுருக்கார் ஷயவாஸ் ஷயவாச வாசிஷ் அகாலாத் அப்படின்னு பாணினி சூத்திரம் இது அலுக் சமஸ் சப்தம்யா குவலஸ்ய இன்னொரு அர்த்தம் பதரிஃபல பதரிஃபலம் இருக்கே இழந்த பழம் மத்தியே சேத்தே அதுக்கு மத்தியில் சே இது பண்ணுறா தட்சகா தக்ஷகரூபமாக படுத்துகிட்டு இருந்தாராம் எழந்த பழத்துக்குள்ள சோபி தஸ் விபூதி வா ஹரி அதுவும் பகவானுடைய மகிமை தான் அதனால் குவலேஷய கௌ பூமியா வலத்தை சம்ச்ரயத்தை சர்ப்பானாம் உதரம் குவலம் தஸ்மின் சேஷோதரே சேத்தே இவலேசையா இன்னொரு அர்த்தம் சொல்கிற அதாவது பாம்பு சுருண்டு படுத்துட்டுருக்கு அந்த சுருண்டு படுத்துட்டுருக்கிறதுக்குள்ளே பகவான் அதில் இருக்காராம் அதுலேயும் பார்க்குற பாம்பு சுருண்டு படுத்துகிட்டு இருக்குது ஈஸ்வர விபூதி எப்படி அழகாக சுருண்டு படுத்துட்டுருக்குவார் அதனால குவலேஷயா ஆஹா குவலேஷயாங்கிறதுக்கு மூணு அர்த்தம் பூமியை சுற்றி இருக்கிற ஜலத்தில் படுத்துட்டுருக்கார் இலந்த பழத்துக்குள்ளே இருக்கார் அப்புறம் பாம்பு மாதிரி வட்டம் போட்டு இருக்கார் இது எல்லாத்தையும் குவலேசையஹான்னு சொல்லி பகவானை பூஜை பண்ணுறது நான் அவரோட விவரத்திக்காரோடெல்லாம் நிறைய பார்க்கல நிறைய கோட் பண்ணுறார் அவர் புராண கதையெல்லாம் நிறைய சொல்கிறார் அது அந்த ரூபமாக பகவான் வந்தாருங்கிறார் கவாம் விருத்தியர்த்தம் கோவர்தனம் திருத்தவான் गोहितः शरीरग्रहणं कुर्वतः ூமேவி குறித்தோஹி கோகிதப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் கவாம் ருத்தி அர்த்தம் கோவர்தனம் திருத்தவான் பசுமாடுகளை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக வேண்டி கோவர்தன மலையை தூக்கினார் அதனால் கோபியா ஹிதா கோஹிதா பசுமாட்டுகளுக்கெல்லாம் நல்லது பண்ணத்தினால கோஹிதா ஹிதானா நல்லது கோஹனா இது அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் கோஹோ பூமேஹே இந்த பூமியினுடைய தாராவதரண இச்சையாக ரொம்ப ஓவராக பாரமாக போயிடுத்து அதர்மமெல்லாம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுவிட்டான் அதை குறைக்கிறதுக்காக வேண்டி அவர் உடம்பு எடுத்தாராம் ஷரீர கிரகணம் குர்வத்தா குர்வன் வா கோஹிதா கோகிதோ கோபதிர் கோப்த கோ குர்வன்னுவா கோிதா குர்வன்னுவா கோிதா அந்த இன்னும் சரியா இல்லை ஷரீர கிரகணம் குர்வன்னுவா கோகிதா ஆஹா இந்த பூமியோட பாரத்தை குறைச்சி இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணார் ஷரீர கிரகணம் பண்ணிவிட்டார் ஆஹா அதனாலையாவது அதனால் கோகிதா அப்படின்னு ஆஹ் கோஹிதான்னா பசுமாட்டை காப்பாற்றினார் பசுமாட்டுகளுக்கு நன்மை செய்தார் இன்னொன்று இந்த பூமிக்கே அவதாரம் பண்ணி நல்லது பண்ணினார் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது கோபதி கோஹோ பூம்யாகா கோபதிஹி இந்த மண்ணுக்கு பூமிக்கு தலைவன் ஏற்கனவே இது மாதிரி மகி எல்லாம் வந்திருக்கு பூமாதேவியின் தலைவன் ஆஹா பூமியினுடைய தலைவன் கோபதிஹி अतः गोप्ता रक्षक जगताता स्वयया स्वत् संवृणती गोप्ता ऐर्मगोप्ता पातागत रक्षकोता उलहत् का पात्रवर् ப்ரொட்டெக்ட் பண்ணுறவர்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஸ்வ மாயையா ஸ்வம் ஆத்மானம் சம்ப்ரிணோதி தன்னை ரகசியமாக வச்சுக்கிறார்னு அர்த்தம் தன்னோட மாயையினால் தன்னை மறைச்சிக்கிறார் நாகம் வேத நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவ்த்தகான்னார் கீதையில் பகவான் இந்த யோக மாயினால் நான் யாருக்கும் தெரிய மாட்டேன்னார் அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தையெல்லாம் ஞாபகம் ஸ்வ மாயையா ஸ்வம் ஆத்மானம் சம் விணோதி தன்னை மறைச்சிக்கிறவர்னு அர்த்தம் ஒன்று இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுறவர் இன்னொன்று தன்னை மாயாசக்தியினால் மறைச்சுக்கிறவர் தன்னை பற்றின உண்மையை தெரியாமல் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ரிஷபாக்சகலான் காமான் வருஷுக்கே அக்ஷினி அஸ்ய விரபா தர்ம சயேவா த திருஷ்டி அச இத்தீ ரிஷபாட்ச ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் அதாவது அவரோட கண்ணை பார்த்து பகவானே அப்படின்னு வெங்கடாச்சலவதியோட கண்ணை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறான் அவர் என்ன பண்ணுறாருன்னா வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறார் சகலானு காமானு வருஷுக்கே அக்ஷினி அசேதி பகவான திருக்கண்களையெல்லாம் பார்த்து பகவானே எனக்கு வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தர்மமானதெல்லாம் கொடுக்குறார் சகலான் காமானு வருஷுக்கே அக்ஷினி அனைத்து அனைத்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கொடுக்கின்ற தெய்வீக கண்களாக விளங்குகின்றவர் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் ரிஷபா தர்ம அதாவது அவருடைய கண்கள் தர்மத்தையே பார்க்குறதாம் ரிஷபசப்தத்துக்கு தர்மஹான்னு அர்த்தம் நிறைய இடத்துல பார்த்துட்டோம் சயவவா திருஷ்டி பகவானுடைய திருஷ்டி தர்ம திருஷ்டி அவர் என்றைக்கும் தர்மத்தைத்தான் பார்ப்பார் அதர்மம் இருந்ததுன்னா அதுக்கு தண்டனை அதில் பகவானுடைய திருஷ்டி தர்மமா அப்படின் தான் பார்ப்பார் ஆஹா ரிஷபாகஷகாங்கிற சப்த அக்ஷஹான்னா கண்ணு ரிஷபாக்ஷஹான்னு சொன்னால் முதல்ல ரிஷபகாங்கிறதுக்கு வருஷத்தின்னு அர்த்தம் பண்ணிட்டார் ரெண்டாவது ரிஷபகாங்கிற தர்மம்னு அர்த்தம் பண்ணிட்டார் தர்ம பார்வை உடையவர் அறப்பார்வை உடையவருக்கு நமஸ்காரம் வேண்டியதெல்லாம் கொடுக்கின்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் வுஷாட்சோஷ அடுத்த பிரிய விரப்பிரி வாத்த விஷ்ணா அசௌ பிரிய ியாக்கு அர்த்தம்ருஷானா என்னர்த்தம் தர்ம மறுபடியும் சொல்கிற தர்ம பகவானே ரிஷபத்து மேலே உட்கார்ந்துருக்கிற போது தர்மத்தில் உட்கார்ந்திருக்கார்னு அர்த்தம் ரிஷபாரூபா தர்மப்பிரியா அவருக்கு தர்மந்தான் பிரிக்கும் எஸ் சா ரிஷப்பிரியா ரிஷஸ்ச்ச அசௌப்பிரியஸ் ச இவர் தர்மமாகவும் இருக்கார் அன்பாகவும் இருக்கார் தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களிடத்தில் பிரியமாக இருக்கிறார் மூணர்த்தம் பகவானே தர்ம ரூபமாக இருக்கார் எது தர்ம ரூபமாக இருக்கோ அது பகவான் எது அன்பு ரூபமாக இருக்கோ அது பகவான் ஆக அறமும் அன்பும் ஆண்டவன் ஆண்டவன் அறமும் அன்பே அறமும் அன்பும் வடிவெடுத்தவன் அறமே ஆண்டவன் அன்பே ஆண்டவன் அறமும் அன்பும் ஒருங்கே இணைந்தவன் ஆண்டவன் ஆகவே விஷப்பிரியாய நமகா அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம இதை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் இன்றைக்கி முக்கால் மணி நேரத்திலேயே இதை பூர்த்தி பண்ணுறேன் இந்த நாமாக்களை எல்லாம் வர நாமாக்களை எல்லாம் பிறகு சொல்லலாம் இப்போ பாராயணம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு நம்முடைய இந்த செஷனை பூர்த்தி பண்ணிக்கலாம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமே நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சருஷா சகசிரோட்டியாரிணே நமவிந்தமீத்தன सब सद्गुनाथ महाराज आदिगुनाथ स्वामी की। स्वस्ति प्रजाभ्य पिपालय मगेण महिम महिषा गोब्राह्मणे शुभमस्तु निखिनो दुर्जन सज्जन भूया माप्नुयात ச்சேத்தே முன் விமோயோ நாமீம தமசா ஜயமோ ஜயமோயம் மூலாங்கோனி Om Shanti Shanti Shanti Hari Om Om ஓம் பீஷி அந்தரிஷம் ஷாங்கி வுரஷா ஆந்திரா நாதி ஆஷய வனஸ்பாஷ் அஜா அஸ்ஷா புருஷ்ர ார்த்தே அம்ா ிாம்ார் பூர்ணம் மங்களம் சுகிண ே பசியூ மா கஷித் துபாவே அசோ மா சய தமசோமா ஜோதிய मृतंगमय ओम பூர்னம் ூர் பூர்ணமுத பூர்ணமாதாயவிஷிஷாரி மி சுோா ஆகிருநா ஸ்வம